தெரியாதவா அதனால தெரியும் அதனால் இவன் அவனா இருக்கணும் ஆண்டவன் தான் என் மீதெல்லாம் காக்கணும் எனவே சிவையோடு மான் தோல் தாங்கும் கிடைக்கும் ஆசானும் செல்வார் அதுக்காக சொல்ல வந்தேன் எனவே இந்த ஏழு வயது ஆன பிறகு அந்த புனூல் அந்த நூல் போன்ற மாணாக்கர்கள் சத்தம் ஆசிரியரோட சூழ எனவே ஆசிரியரும் மாணாக்கரும் ஆகவே ஒரு குழு வந்து கொண்டே இருக்கான் எங்க எல்லா ஆட்சியாள்புற சினியான சம்பந்தருக்கு நெறி வழி ஆமா புகைவிடும் வேள்வி செந்தி இல் உடன் கொண்டு போவார் அருமை அருமை அவங்களுக்கு அந்த யாகம் வளர்த்து பூஜை பண்றதுன்னு ஆரம்பிச்சாங்களோ அந்த வேள்வியினுடைய அந்த நிறைவு அது அணையவே கூடாது அடைய ஊருக்கு ஒரு ஊர் எடுத்து போகும் கூட அந்த நெருப்பு அணையாமல் அந்த அந்த அடி பாத்திரத்தை எதுவே ஒரு பொருள் கையில் வச்சுக்கிட்டு அணையாமல் போவோம் ஏன்னா நாளைக்கு எந்த எங்கே கல்யாணம் போனாலும் எங்கே இதுக்கு போனாலும் இந்த இது தனியாக கூடாது அது எந்த காரியத்துக்கு போனாலும் தனியக்கூடாது நல்ல காரியம் மட்டுமல்ல தீய காரியம் போனாலும் தீய காரியம் பண்ணுறது ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறேன் வீடு அனுமைப்படுத்துகிறேன் தூத்துக்குடியில் சிவசுப்பிரமியம் பிள்ளைன்னு பேர் சிவசுப்ரமணியம் பிள்ளைன்னு பேர் நம்ம கீழூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தார் இப்போ இல்லைவர் இறந்துட்டார் மகள் இறந்து போயிட்டான் மகள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு இறந்து போயிட்டான் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இவன் நல்லா தினமும் சிவ செய்வார் காலையில் இப்படி ஆம்பரை இறந்துட்டா பத்தாச்சு பதினொன்று ஆச்சு பன்னெண்டாச்சு ஒன்றாச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி மாலையில் தான் எடுக்க முடியும் ஒரு மணி ஆட்சி மகள் இறந்து கிடக்கிறார் எல்லோரும் வந்துக்கிட்டு அடுத்த வீட்டில் போய் குளிச்சிட்டு அருமையாக சிவ பூஜை பண்ணார் தூத்துக்குடியில் சிவசுரணிய பிள்ளைன்னு தெரியும் போய் கேட்டாங்க நாலு பேர் சும்மா இருப்பாங்களா என்னையா பெக்கமாக அப்படின்னு இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் செவ்வ பூஜை செய்யாமல் இருந்ததுனால கொண்டு வந்துட முடியுமா முடியுமா அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் சிவ பூஜை விட்டுறேன் இல்லையே உனது தானே அதுக்கு எனக்கு எதாச்சும் ஒருத்தன் தீட்டு அல்லவா என்ன எதற்கு உடம்புக்கு ஆன்மாவுக்கு எதுப்பா நல்லா நீராடி நீராடி விட்டால் தீர்ந்து உங்களுக்கு பாசம் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்டார் பாசம் இருக்கான்னு கேட்டாரு ஆமா அதுவா அப்ப நீ அம்மையி எல்லாத்தையும் சொன்னார் தூத்துக்குடியில் பதினஞ்சு நாள் இருந்தால் இந்த ஒரு நாள் பேசுனா பார்த்தாரு சிவ சிவ அவர் சொன்னார் பாசம்லாம் தரதான்ப்பா இதெல்லாம் எத்தனை எத்தாயர் எத்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் மேலா இப்ப அவ எப்படி செத்த உடனே நாளெல்லாம் உதவுல அதே போலதான் அடியிருக்கும் செத்தால் வந்து உதவுவார் எவரும் இல்லை அப்ப சுவாமியும் வருவாங்க பேர பையன் சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பரு நிற்ப கொஞ்சம் கண்ண காத்துக்குவான் பாட ராஜா என்ன பண்றது என்னமே தாத்தா வருவாங்களா பா என்ன தூக்கி தூக்கி வளர்த்தாங்க தாத்தா போயிட்டாங்க பா வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் எங்க குளிக்கிறது எங்க மத்தியானம் சாப்பாடு இனிமே உழவர் இருக்குவேத்தன் கேட்டானா சரி இது மாதிரி யாராவது சிவ பூஜை பெத்த பொண்ணு இறக்க இங்க வாவே பாரதத்தில் படிச்சிருக்கில்லவே அர்ஜுனன் தான் பையன் இறந்தானா இறந்தவன் என்ன பண்ணான் நான் மேலூரத்தில் போய் பையனை பார்க்கணும்னா கண்ணகிரான் என்ன செய்தா கூடவே வர்ற நடுப்புற போனவொன்னு மத்தியானம் என்ன மத்தியானம் புரிஞ்சாச்சு சிவ பூஜை நீ செய் மகனை போறான் அர்ஜுனன் பாவத்துல இருக்குல்ல இருக்குல்ல இருக்கூஜை பெற்றியே மறந்துட்டு வந்துட்டோனே கீழே இருக்கே அப்படின்னு அப்படியானா என்னையே நீ சிவமாக வச்சு செய்ய எந்த படிக்கிறீங்களே படிக்கிறீங்களே அப்ப பெத்த பையன் இறந்தாலும் அதை பத்தி வேலை வேவான் அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் இன்னைக்கு பூஜை பண்ண அவங்க வேற இப்படி சொன்ன ஒரே ஒரு பெருமை நான் காதால கேட்டதவரைதான் எனக்கு வளர்ப்பதை கையிலேயே எடுத்துட்டு போகலாம் கையில் எடுத்து அதனால நம்ம சிவ பூஜை பெட்டியாவது கையில் எடுத்துட்டு போகலாம் இல்ல பெரிய காரியம் இல்லையே சிவசிவ அதனால தகை விழா விருப்பின் மிக்க பதிகங்கள் விளம்பி சார்வார் அடார போதாமூற்றில் அப்படி அருமையா நல்லா படிச்சுருக்கல்ல யாடினர் இரு கொடுதோ தீரம் எம்பினருவோருபால் என்று சொன்னாரே அதுபோல அவங்க கூட திருமுறையில் பாடிக்கொண்டே வராங்க பகையறு பகையும் சற்ற மாதவர் இயல்பின் நல்ல ஞானிகள் பெரிய ஞானிகள் அவர் பாட்டு கூட வராங்களாம் உம் விளங்கும் செய்வத்து அலைவிழா விரதம் சாரும் நெறி வழி பூன்ற வேடம் நீடிய நல்ல இந்த அறுவகை சமயத்தோருக்கு அவர் பொருளாகிறாரே நம்ம சித்தாந்தத்தோடு ஓரளவு தொடர்பு கொண்டிருக்கிற சமயங்கள் அந்த சமயத்தொள்ளெல்லாம் கூட வருகிறாங்களாம் மறு வருமனத்தின வடியினால் வந்த யோக குடிநிலை பெற்ற தொண்டர் குழாம் குளாம் ஆகிய நல்ல யோகிகள் வேற ஒரு பக்கம் அப்படி வந்து இருக்காங்க வரத்தர்ந்த தாங்கிறார்ப்பர தஞ்சு விமான மேரி தலைந்தாதரவினோடு மஞ்சுரை விசிம்பின் மீது மனானி காண சென்றார் அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் வந்து விமானத்தில் இறங்கி இறங்கி இறங்கி வந்து பாக்குறாங்களாம் மற்றவர் விடைந்து செல்லும் மங்கள வனப்பின் காட்சி முற்றைய தளத்தினெல்லோர் மொய்த்துடன் படரும் போதில் அற்புத நிகழ்ச்சி இதழால் செல்லும் பொற்பமி மனத்தின் சாயை போன்று முன் பொழிய செல்ல பாருங்க இந்த ஒரு திருமணம்னா எப்படி இருக்குமோ அதனுடைய சாயல் அப்படி முன்ன போற மாதிரி இருக்கான் எனவே அது போக எத்தனை பேர் எல்லாம் பின்னால போயிட்டே இருப்பாங்க பல்லக்கில் செல்ல பின்னையை வாழலாம் தவ அரசாள தனி கொடை நிலத்த சாரும் பவ மறுத்து ஆளவல்லார் பாதம் உள்ளத்துக்கொண்டு கொண்டு புவனங்கள் வாட வந்த பூந்தராய் வேந்தர் போந்து சிவன மருந்துறையும் நல்லூர் திருப்பெருமனத்தை சேர்ந்தா அங்கே சீர்காடியில் இருந்து இப்படி இதோ ஆட்சார்புறம் என்று அழைக்கிறோமே அந்த இடத்துக்கு செல்லலாம் அங்க அருமையாக முன்னால என்ன அதெல்லாம் இப்ப கிடையாது அப்ப இருக்காது ஆச்சார்புடம் தங்களை அன்பன் வரவே இருக்கிறது வருக வருக என்று அந்த இடத்துக்கு அப்படியே தண்ணி போடலாம் சென்று செல்கின்றவர்கள் உள்ளே ஆஹ் கோயில் உள்ளார் மங்களம் பெருகு மாற்றால் முன் வடிவத்தில் கொள்ள சென்று அங்க இருக்கிற பெண் வீட்டார்கள் இது மாதிரி வருதுன்னு சொன்னோன்னு அவர்கள் இதே போல பலரும் இருந்து வருகிறார்கள் அப்படி வந்து வர திருமணம் புனரையும் சிறப்புற செம்மலார்தாம் இருள் மனத்திலங்கு கண்டத்து இறைவர்தம் கோயில் புக்கார் பார்த்தீங்களா ஆச்சாள்புரம் மாமனார் வீட்டு கல்யாணத்துக்கு அது மாப்பிள்ள போகணும் வச்ச நேரம் அன்னைக்கு போகணும் ஆனாலும் ஆச்சார்புறம்னு போன உடனே எங்க பேரும் பெருமானது அதான் முதல் பணி முதல் ஒரு ஊருக்கு சென்றால் திருக்கோவில் இருக்குமானா திருக்கோவில் வழிபாடு தான் முதல் வீட்டிற்கு சென்றால் நம்மூர் திருக்கோயில்தான் போய் கடைசியா பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு இப்படி ஒரு நீதி அருமையா வச்சிருந்தா எப்படா வீட்டுக்கு வந்து சேர்வோம்னு போச்சுங்கிறமே இல்லை உங்களுக்கு எனவே இப்படிப்பட்ட அருமையில அங்க இருக்கெல்லாம் எதிர் கொண்டாடலாம் திருமணம் கோயில் புக்கார் நாதரை பணிந்து போற்றி நட்பொருள் பதிகம் பாடி காதல் மெய் அருள் முன் பெற்று இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல அருமையா வாழ்க்கை வணங்கி பதிகம்பாடி இருப்பார் கிடைக்கல மட்டும் கவுனிய தலைவர் போந்து வேதியர் வதவி கோலம் புனிந்திட வேண்டும் என்ன இங்க பாத்தீங்களா இப்ப இது பா இந்த தம்பி புறப்படும் போது இது வரைக்கும் சாதாரண கோலத்துல ஒரு ஒரு ஒரு பையனா ஒரு பதினாறு வயதுடைய பையனாய் வந்தார் இப்ப என்ன சொல்றாங்க பண்ணுவன்னு அங்க வாங்க மாப்பிள்ளை இங்க வாங்க சொல்லிட்டு மாப்பிள்ளை தோழரா இருக்குவங்க நாலு பேர் வந்து ஐயா இப்படிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் இங்கெல்லாம் திருநீர் இருக்கட்டும் மேல இந்த மாதிரி பவுன் இருக்கணும் அது இருக்குன்னு இருக்குன்னு சரி இன்னும் போய் உட்காந்து ஏன்னா அவங்க அவங்களுடைய இது ராஜ்யம் அந்த மாப்பிள்ளத்தோடனா அந்த மனக்கோலம்னா தனியது அதுல போய் போய் உட்காந்து உட்காந்தா இப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்கிட வேண்டும் என்ன உதநாயகர் கோயில் புறத்தொரு மடத்தில் புக்கார் பெருமான் வணங்கியவர் பக்கத்துல ஒரு மடம் அங்கே மடத்தில் புக்கார்ன்னு சொன்னா அவர்கள் எழுந்தருள் இருக்கிற இடமெல்லாம் மடம் தான் எங்க பார்த்தாலும் ஐயா கல்யாணத்துக்கு போற மடத்தை தங்குறாங்களான்னு இப்ப கல்யாணம் கூட உங்களுக்கு பிள்ளை விட்டுகள்லாம் எல்லாம் இருக்குது போறவங்க அப்போ ஏது வசதியும் கிடையாது ரெண்டாவது இங்கே மடம் நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே எந்த சாமி இருக்கிறார் சன்னிதானமா அல்லது கடலை சாமியான்னு கவிடாது இவங்க நுழைஞ்சு ஒத்துட்டாங்கன்னா அவங்க மடம் நடத்தும் ஞானிகள் இருக்கிற இடம் மடம் எதுவா இருந்தாலும் தெரியும் அதனால் ஒரு மடத்தில் புக்கார் பொற்குடம் நிறைந்தவாக புனித மஞ்சன நீராட்டி அங்கே போய் திரு நீராடி விற்பலி வெண்பட்டாடி மேதகை விலங்கு இப்போ பாரு மாப்பிள்ளை ஆகிறார் அதனால வெண்பட்டாடையெல்லாம் இது வரைக்கும் போட்டது இல்லை பாவம் சிவப்பு துண்டை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு அதை பாட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தது இப்போ இன்னைக்கு வெண்பட்டாடு அப்படி போடும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் பான்னு மாப்பிள்ளை தோலையே இன்னைக்கு நான் சொல்றபடி கேட்கணும் தெரியுது இல்லை அது சில பேர் படாத பார்ப்படுத்தி வச்சுக்கோம் மத்தியானம் சாப்பிட உட்காந்தா கூட வெளியில் வைக்கும்போது எவ்வளோ ஏற்பணும் ஐம்பத்தோறு ரூபா ஐநூற்றி இவன் சாப்பிடலாம் நினைப்பான் பாவன் கே ஏன் சாப்பிடறாங்க நீவன் கால நிச்சயம் அடிச்சிருப்பான் அவன் பாவன் காலையில ஒண்ணு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க மாப்பிள்ள ஐநூத்தி ஒண்ணு எங்களுக்கு ரெண்டு வச்சா தான் முடியும் என்றெல்லாம் இப்ப அதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காது ஏன்னா இந்த வெண்பட்டாடி தாத்தை அதெல்லாம் வெண்பட்டாடி அணிந்து கொண்டு எங்க ஆமா நல் தெருவுத்தரிய நருந்துயில் சாத்தி நல் தெருவுத்தரியும் ஏற்கனவே சும்மா ஒரு நார்மல் வேஷம் இருந்திருக்கோம் இப்ப அந்த வெண்பட்ட எல்லாம் பின்னால பாரியார் சுவாமிகள் தொடக்க காலத்தில் பேச்சாளராக இருந்தார் அது போல கடைசி காலத்தில் பேச்சாளர்லாம் என்ன சும்மே சாதாரண முடிஞ்சிருக்கு அப்போன்னா நல்லா ஜருகை இப்படி இருக்கும் சொற்பொழிவாளரில் இந்த மாதிரி இருந்து அழகராயிருந்து அழகராய் பேசியவர் ஒரே ஒருவர் தான் ஆமாம் வேற யாருக்கு நல்ல உடம்பு அப்படிப்பட்ட சிவப்பு நல்ல ஆஜான் பாவம் இருப்பார் கையில் இசையோடு கூட்டிப்பாடுவேன் நாங்கள்லாம் இசைன்னு அவன் ஓடிப்படுவான் அதனால அவங்க கைத்தாலம் நிறைஹி அப்ப மூடாவல் போரி அப்படி பிடிச்சாருன்னா நாலரை மணி நேரம் அது பாட்டு போகணும் அப்படி ஒரு ஆள் போ எந்த ஒன்றிலும் இல்லைங்கிற பேச்சு தான் வருது அப்புறம் எப்படி நாடு ஒரு கூட போகுது தான் காணணும் எனவே அது போல இங்க அருமையான அந்த மாதிரி அந்த வெண்பட்டுலாம் அப்படி பின்னால அப்படி பஞ்ச வச்சு கட்டினா அதுல அந்த வெண்பெட்டினுடைய அந்த நிறம் எல்லாம் இருக்கணும் அது மாதிரி எல்லாம் அழகா கட்டி ஆனா ஒண்ணு இன்னைக்குதான் கட்டப்போகுது இதுதான் நிறைவு சிவசிவா இதுதான் நிறைவு இதுவரை கட்டவே இல்லை இப்பதான் கட்டுது இன்னும் ஒரு சில மணி நேரம் திருவருக்கால விளையாட்டு இடைக்கால விளையாட்டு அதனால நல் தெருவுத்தரிய நருந்துயில் சாத்தி மேல ஒரு அருமையான ஆடை பயன்பட்டார்கள் நானா பற்பல கலவை சாந்தம் பான்மையை அணிந்த பின்னர் சிவசிவ நல்லா அருமையான இப்போ பவுடரில் வச்சு இது பூசினா அதுக்கு அண்ணே போடுது அல்லவா அப்போ நல்லா மனம் பொருந்திய பொருள் அதை எப்படி இதெல்லாம் வேணாம் பண்ண இருக்கணும் இன்னைக்கு திரும்பணும் இன்னைக்கு மட்டும் எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கணும் அப்படின்னு சரி அது பாட்டு அந்த என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசியில் சங்கரன் இதுக்கு நினைப்பெல்லாம் அங்கே ஆனால் அவன் இதை பூசினான் சரி பூசை அந்த அந்த அந்த எந்த பொடி பூசி பூசப்பட்டதோ அந்த பொடி புண்ணியம் பண்ணது அந்த பொடியா பிறந்திருந்தா கூட நம்ம நல்லது அப்பவே போயிருக்கலாம் அப்பவே போயிருக்கலாமே இவ்வளவு நாள் விடற்பட வேண்டிய வேலையே இல்லை அந்த சுண்ண பொடியில் ஒரு சின்ன பொடியா இருந்தா கூட நம்ம அன்னைக்கே போயிருக்கலாம் கொடுத்து வச்சாதான நம்ம ஒன்று அதனால எனவே அதெல்லாம் அந்த முகத்துல பரப்புனாரலாம் ரொம்ப அருமையாக இதெல்லாம் கூட சொல்லுகிறார் தேக்கில் ஆமா மனக்கோலம்னு வந்துட்டுதான் அதை முழுமையா சொல்லணும் அதனால் இங்க வந்து எந்த பாட்டு ஆமா பற்பல கலவை சாந்தம் பான்மையின் அணிந்த பின்னரு திருவடி மலர்மியல் பூத்த செடு நகைச்சோதி என்ன மருவிய தரல கோவை மணிச்சரி அணைய சார்த்தி இரும்புல நல்ல ஒரு மணிக்கோவையை கட்டினாரலாம் விதி சுடர் பரப்பின் பரத்தின் மீது விலங்கு பொருள் தரட்டில் கோத்த பெரு கொழி முத்தின் தாமம் பெருங்கிய தொங்கல் சாத்தி நல்ல முத்துகள் போட்ட மாலை அந்த மாலை எல்லாம் அணிந்தரலாம் தன் சுடற் பரிய முத்து தமணிய கோத்த கண்கவர் கோவை பத்தி கதிர்கடி சுத்திரத்தை வெண்துடர் தரள மாலை வெறி கொடிக்கின் மீது வந்திரை அறையின் மீது வனப்பொடி வளர சாத்தி ஒரு காலத்துல இந்த வெள்ளியை அரணா கட்டிட்டு இருப்பாங்க அது வெளிய தெரியணும்னா என்னவோ தெரியல அந்த வெள்ளி அரண் இருக்கேன் தேசிட்டு இருக்கும் இங்க மட்டும் ஒரு ஒரு இது வரும் அது இருக்கவே எல்லாம் கிராமம் போவாங்க அப்ப வெள்ளி அரணா வெள்ளி அரண் அதாவது பெருமைக்கு ஒரு காலம் நாம எல்லாம் கூட அப்படி இருந்துருப்போம் இப்ப திறந்துருக்கோம் அது என்னன்னு கேட்டா அதுக்கு அப்படியே ஒரு அந்த அந்த இடுப்புல ஒரு அந்த சாத்தும் போது ஒரு பொன்னால் ஆகியது அப்படி தெரியும் அப்படியே ஆக மாப்பிள்ள இப்படி இல்லை பாருங்க மாப்பிள்ள நீ நானும் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி பேசணும் அவையெல்லாம் வைத்து வனப்பொடி வளர சாத்தி ஒலிகதிர் தரள கோவை உதரபந்தனத்தின் மீது தலையுளைத்தின் சன்ன வீரத்தை சாத்தி இந்த மார்புல போடும்படியான ஒரு குளிர் நிலவெறிக்கு முத்தின் பூன நூல் கோவை சாத்தி பாருங்க அந்த பூநூல்ல போய் அந்த முத்துக்கள் பதிப்பேற்கும்படியான சிலவற்றை எல்லாம் அணிந்தாரலாம் நலிகதிர் முத்து மாலை நகர் ஆரம் சேர்த்தி பால் விடு வயிறக்கட்டு மணி விரல் ஆடி சேர்த்து பத்து விரல் மோத எந்தெந்த கையில இப்படி போடணுமோ அப்படிதான் போட்டு இப்படி ஆடி சாத்தி தாலொரு தடைக்கை முத்தின் தண்டையும் சரியும் சாத்தி காலில் அது மாதிரி தண்டையெல்லாம் சாத்தி நீரொளி முழங்கை பொட்டு நிறை சுழற் வடமும் சாத்தி இந்த முழங்கையில இருக்க முடியாத ஒரு அணியா அந்த காலத்தணி அதையும் கட்டி தோல் வலை தரள பொய் சுந்தர தோல்வியும் சாத்தி இந்த தோல் வளையும் போல இருக்க முடியாத ஒரு அணி அவற்றையும் சாத்தினார்தான் திருக்கடுத்தம் தெய்வ கண்டிகை மாலை தேர கழுத்துல மட்டும் உறுதலாக்கும் அருமையான ஆரம்ப உறுதலாக்கும் அப்படியே போட்டிருந்தான் பருத்தமும் தொழுங்கு ஓத்த படரொளி வடம் தாத்தி பெருக்கிய வனப்பின் செல்வி பெருங்கிய திருவார்காதில் தரளக்கொத்தின் வடி கொலை விலங்க சாத்தி ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுல யாரு உனக்கு பால் கொடுத்தது அப்படின்னு அப்பா கேட்கும் போது அதுல தோடு போட்டிருந்தான்ப்பா அப்படின்னு இதை பார்த்தது தோட்டத்தானே பார்த்தது அதுபோல் இந்த குழந்தைக்கு இன்னைக்கு அருமையான தோது அப்படியே சொல்லுங்க அதனால அம்மா அப்பா யாரா கொடுத்த உனக்கு பால் அப்படின்னு கேட்ட உடனே போடு காதில் போடுதான்ப்பா அப்படின்னா எது வந்தது தோது தான் எனவே உடம்பு பெருமானுடைய உடம்பில் இருக்கிற தெரியோ நகையில் அது புண்ணியம் பண்ணிச்சு நமக ஞானசமுத்திர திருவாக்கில் அது வரும்படியான புண்ணியம் எனவே அப்படிப்பட்ட காதில் அந்த மாலையெல்லாம் அணிந்து நமக்கு நாமே செய்து கொடுக்க அதனால் அவற்றையெல்லாம் எடுத்து இப்பொழுது எடுத்து பூண்டார் அழகினு கனியாம்பெண்ணீர் அஞ்சு எடுத்து ஓதி சாத்தி பழகிய அன்பர் சூழ படரொளி மறிகள் எய்தி மழவிடை மேலோ தம்மை மனங்கொல வணங்கி வந்து முழ ஒடி எடுப்பவுத்தின் சிபிகை மேற்கொண்ட போது இப்ப எங்கே இப்ப இது மாதிரி மணவரை எக்கே போறார் இப்ப இதுவரைக்கும் போனது நேரம் அங்க போய் பெருமான் திருக்கோயில வணங்கி வழிபாடு செய்து விட்டு பக்கத்தில் ஒரு அருமையான மடம் அந்த மடத்தில் போய் இப்படி எல்லாம் நகைந்து கொண்டு அங்கிருந்தவாறு எங்க எழுந்துள்ளது கல்யாண பந்தருக்கு எழுந்துருங்க அங்க போய் இதெல்லாம் அணிந்து கொண்டார் அணிந்து கொண்டு எங்கே திருக்கோவிலே போற அவர் தாம் இருந்த இடத்தில் இந்த அணிகள் எல்லாம் செய்யப்பட அந்த அணிகளோடு அணிந்து இப்பொழுது மனமேடைக்கு எழுந்து விடுகிறார் அப்படி மனமேடைக்கு எழுந்து விடுகின்ற அவர் வரணை தான் இப்பொழுது சொல்லுகிறார் இப்போ அவருடைய உடம்பிலே அந்த அணிகள் எல்லாம் இருக்க முன்னே ஒருவர் தமக்கு முன்னால் அந்த கண்ணாடி பிடித்து செல்ல அல்லவா அந்த கண்ணாடியில தன்னுடைய அழகு வண்ணம் பார்த்து கொண்டே போகலாம் அல்லது அவர் ஒன்னும் பார்க்க போறதில்லை இவர்கள் வைத்திருப்பாங்க முன்னால கண்ணாடி வைத்துக் கொண்டே போடலாம் இவரெல்லாம் காண அவர் அங்க அந்த தாம் இருந்த இடத்துல இருந்து மணிக்குடை நடத்த பின்னால் அவர் வெண்கொற்ற குடை போல இருக்கிற அந்த குடையானது திருமணம் செல்ல முத்தின் ஏரணி காலம் சின்னம் இளங்கொழி தாரை எல்லாம் பேரொழி பிடித்தன மறைகளோடு தாரணி உய ஞான சம்பந்தன் வந்தான் அங்கே பாயினாலும் சொல்கிறார்கள் இருக்கிற கருவியினாலும் இதோ இப்பொழுது ஞான சம்பந்தர் வருகிறார் ஞான சம்பந்தர் வருகிறார் மனக்கோலத்தோடு வருகிறார் மணமகனார் வருகிறார் என்றெல்லாம் இடுக்கந்தீர வந்தவர் திருநாமங்கள் எண்ணிய எண்ணில பலவும் ஏற்றி சின்னகள் எழுந்த போத ஞான சொல்றது பாலராவாயர் வந்தார் ஞான வந்தார் திரு ஞான சம்பந்தர் வந்தார் வந்தார் என்று அவருக்கு என்னென்ன பெயரால் ஆள் சுற்றி அத்தனை பேரில் முழங்கினவா முழங்க அவர் எழுந்திரி வருகிறாராம் வருகின்ற பொழுது மண்ணினுக்கு இடுக்கண் வந்தவர் திருநாமங்கள் எண்ணில் பல் எலவும் ஏற்றி போறப்போக்கில் பாருங்க மண்ணினுக்கு இடுக்கன் தீர்க்க வந்தவர் தன்னுடைய நாமெல்லாம் நம்முடைய வினையை நீக்க ஆனா அவர் நம்முடைய வினையை நீக்க மற்ற உயிர்களுக்கெல்லாம் இருக்கிற துன்பத்தை நீக்க வந்த பெருமா இப்படி வந்தாராம் அப்படி வந்த பெரியவர் இப்ப அவரு அந்த அலங்கரித்தது இடம் அங்கிருந்து வர இப்பொழுது மனமேடை மனமேடை ரொம்ப அருமையா அலங்கரிக்கப்பட்டு மேல பூக்கள் பொங்க அப்படி இருக்க அமைந்திருக்கு ஆகவே அவற்றை எல்லாம் இருக்க அலங்கரித்தனைய பெற்ற உண்ணிய மறையோர்மாட மங்களம் பொழிந்து நோக்க முற்றுமை பெற்ற மூர்த்தியார் செங்கை உற்ற நற்பெருந்தவத்தின் நலம்படி தெய்வ கற்பக பூங்கும் தம்மையும் காப்பு சேர்த்து பொற்பொரு சடங்கு முன்னர் செய்த வேலை என்ன அங்க வந்து அப்படியே அந்த இடத்துல வரும்போது அங்க செய்ய வேண்டிய அந்த மாதிரி ஆது மங்கள வார்த்தை எல்லாம் எடுத்து அது மாதிரி வரவேற்று செய்யலாம் செய்த உடனே செம்பன் செய்வாதி சூட்டு திருமணி புனைப்பூன் செல்வ பைம்பூனின் மாலை வைந்த பவளமென் கொடி ஒப்பாறை நம்பன் தன் அருளையை வாழ்த்து நல்லில் விளங்க சூட்டி அம்பொன் செய் தெய்வம் என்ன அலங்கரித்து வைத்தாரு அண்ணல அங்க இருக்கிற தெய்வங்கள் பண்றதாக பார்த்துதான் சில பெண்கள் இருப்பாங்க சில நல்ல ஆடவர்களும் வயதானவும் இருப்பாங்க அவங்களதான் நல்ல தக்கவர்களை தான் மனமேடையில உட்கார எதுக்குன்னு கேட்டா கொஞ்சம் விளக்குல என்ன இல்லைன்னா அன்னைக்கு என்ன நிக்க கூடாது அதனால சில பேருக்கு எல்லாத்துலயும் பாப்பாங்க பாத்துட்டு வாங்கிட்டு எல்லாரையும் இவர் இவர் செய்யறது திருமணம் செய்யறவரையே கூட என்ன அயிர்வாழ் மணி பிடிச்சிட்டு இப்படி எல்லாரும் இயக்குவதற்கு ஏற்பாடு மாதிரி இருக்கணும் உட்காரவங்க சும்மா உட்கார்ந்துட்டு மத்தியானம் என்ன பயமாக கூட அவனை கீழே இறக்கி விட்டு சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க அதனால வெண்களில அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாங்க பொண்ணு வருது அதுவே ரொம்ப வெட்கமா வரும் புனிஞ்சுக்கிட்டு யார் மேலேயே காலில் பட்டுதான் அவங்க தம்பாங்க அதை பார்த்து அழைச்சுட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு பொருள் அங்கே இருக்கணும் அதுதான் மனமேட்ல உட்காரலாம் எல்லாரையும் அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒவ்வொரு ஆக கவனித்து வர மாமரைந்தரெல்லாம் மனத்தெதிர் சென்ற மண்ணும் தூமரச் செம்பற் சுண்ணத்து தொகு நவமணியும் வீச போகும்போது மாப்பிள்ளையா பொண்ணு அப்படி இருக்கும்போது பன்னீர் அப்படியே செஞ்சு அதெல்லாம் கவனம் வாசனை நடித்துக் அப்படி சுண்ணத்து தொகு நவமணியும் வீச தாமரை மலரோன் போல்வார் அரசியலை தருப்பை தோய்ந்த தாமர் பொற்கலசன்னீர் இருக்குடன் கலந்து வீச நல்ல அந்த தேதியாங்கன்னா அவன் வந்து இந்த மங்களமாக இருக்கிற அந்த கலசல இதெல்லாம் வைச்சிருந்தது அந்த கலசை மேல தேங்காய் எடுத்துட்டு தண்ணீரே எடுத்து மணமனோடு செஞ்சாங்க தெளிக்கிறதுக்கு ஐயாவும் வர்றாங்க வரணும் இப்போ அதனால இருக்குடன் கலந்து வீச ஐயா இங்க ஆச்சார்புரத்தில் எப்படி இருக்குது மேல தேவலோச்சு அவங்களும் அங்கேயே இதே நேரத்தில் அங்கே செய்யறாங்க என்ன செய்யறாருன்னா ஆஹ் பின் நபர் மலரின் மாறி பிசும் பொலி தழைப்ப வீச அங்க இருக்கலாம் வாழ்க காடியர் வாழ்க என்றெல்லாம் சொல்லி அதுலாம் மன்னகம் நிறைந்த கந்த மந்த மாறுதமும் ஆனாலும் அப்படியே முன்ன கதிரவன் வந்தான் அப்புறம் அக்னி வந்தது காற்று வந்ததுன்னு சொன்னோம் எனவே காற்று என்ன பண்ணுங்க கேட்டா மெல்லனா எல்லாருமேலயும் படிக்கும் இப்படி திருப்பியும் அப்படி திருப்பியும் வைக்க வேண்டியதுல எல்லாருமேலும் காற்று நல்லா பண்ண எனவே கந்த மந்த மாருதமும் கண் நொளி விளக்கம் மிக்கார் காமர் தோரணங்களோடு புண்ணிய விளைவு போல்வார் பூப்பந்தர் முன்பு சார்ந்தார் தேவர்கள் எல்லாம் கூட அப்படி அடையே இங்க என்னப்பா எப்படி பார்த்தாலும் புவனியில் போய் பிறவாமையில் நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமீ இந்த பூமி சிவனு ஏற்க இப்படி சொன்னது அதே ஒரு பாட்டு மண்ணுலகத்தை விட மண்ணுலகமம் தான் சிறப்புங்கறதே மணிவாக போய் பிறந்த மண் உலகத்துல பிறகுணும் அப்பதான் அருமையா பெருங்க அவரையும் தந்திரம் போய் தான் வேற வேலை தர்பார் இதோட சரி ஆகி அங்க இருப்பதெல்லாம் எல்லாம் சென்று இங்க வந்தாடலாம் புண்ணிய போல்வார் பூப்பந்த பூப்பந்தர் முன்பு சார்ந்தார் இப்பொழுது நம்முடைய ஐயா ரெடியார் அவர்களும் பூப்பந்தர் முன்பு சார்வார் கிணிய பெரியோர்களே எடுக்குது அன்பிற்கிணிய பெரியோர்களே மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதவும் ஒரு பழி நின்று வாழவும் இருக்கின்ற அன்பிற்கினிய மணமக்களாக விளங்குகின்ற நம்முடைய பெருந்தகையார் அவர்களே பெருமாட்டியவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியை நாம் காணுமாறு அமைத்து கொடுத்தவர்கள் அவர்களுக்கு எல்லாம் வணக்கம் தெரிவித்து அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்று போட்டு முடியாத புண்ணியத்தை அவர்கள் பெறுகின்றார்கள் அதோடு கூட அவர்கள் நமக்கு இந்த மாதிரி அமைப்பிலே காட்சி தருகிறார்கள் ஆகவே யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்று நம்முடைய சித்தாந்தம் ஆகவே எந்த வடிவில் நின்று நாம் அவர்கள் கண்டாலும் காணலாம் எனவே அவர்களை நாம் இந்த மணமக்கல்ல கண்டு நாம் ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமானையும் அம்மையாரையும் கண்டுபிடுகிறோம் எனவே அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதற்கு எனக்கென தனித்தகுதி இல்லை ஆதலினாலே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுத பார்க்க இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அந்த மன்னிதில்லை என்னுள் ஆளிக்கு மந்தனவாக இருந்த சித்தம்பழிமையின் இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறு என்று திருப்பல்லாண்டையே அவர்களுக்கு நல்ல வாழ்த்தாக சொல்லி இனி நாம் சீர்காழியில இருந்து அந்த மணமகனார் இப்பொழுது அந்த மணப்பந்தருக்கு சென்றிருக்கிறார் சென்றவர் இப்பொழுது திருமணம் இருக்கிறது பொன் அணி சங்கின் வெள்ளம் பொலிவுடன் வளர்மணி விகை நின்றும் பரந்த பாவா அடைமியது முடி நின்றார் பெரியவர்கள் வருகின்ற பொழுது முன்னால அந்த நிலத்துல வந்து துணியை விரித்து அதன்படி எவார்கள் பின்பட்டு விரிக்கப்படுகிறது உள்ளே அமர்கிறார் அப்படி அமர்ந்து மறைக்குளமனையின் வாழ்க்கை மங்கள மகள் எல்லாம் நிறைத்த நீர் பொருங்கள் நிறைமணி வழக்கு தூவம் நரைக்குள மலர் சூழ்மாலின் அறிஞ்சுடர் மொழி உரைப்பொறி கலவை ஏந்தி உடனடி ஏற்றி சென்றார் கூடவே அந்த பெண்கள் விளக்குகள் மற்ற மங்கள எல்லாம் எடுத்து வருகிறார்களாம் அப்படி வருகின்ற பொழுது ஆங்கு முன்னிட்டு அணிமணி பீடம் தண்ணில் தடுவதென்ன தாங்கிய முத்தின் பை பொன் தன்னிலா எரிப்பை ஏறி பாங்கொடி பரப்பினார் பர சமயங்கள் அங்கே போய் மனவரையில அந்த பீடத்துல மணமகன் அமருகின்ற இடத்துல காட்டார்கள் அங்கு போய் அமர்ந்தாராம் அப்படியே ஞானசின்ந்த அப்படி அமர்ந்து எதிர் வரவேற்ற சாயல் இளமையில் அணைய மாதிரி மதுர மங்களமுன்னா வாழ்த்துரை எடுப்ப வந்து கதிர்மணி கரகவாச கமல் புனர் ஒழிக்காதல் விதிமுறை வலங்கொண்டெய்தி மேபுனல் வினைகள் செய்தார் பெண்கள் எல்லாம் உடனே அவர்களுக்கு அந்த மங்களமான பொருளை எல்லாம் காட்டி அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்து வணக்கம் தெரிவித்தார்களாம் அப்படி தெரிவித்து மங்களம் பொடிய சுயர்ச்சி மாதரார் முன்பு செல்ல கங்கையின் கொடுந்து செம்பொன் இளைஞரை கலந்ததென்ன அங்க அவர் தெம்பொண்மாடத் புக்கார் எங்களை வாழ முன்னால் ஏடு வை இணு எட்டார் நம்ம எல்லாம் வாழ வைக்கின்ற ஞானசம்பந்த பெருமான் அப்படி அமர்ந்தாராம் அகில் நரும் தூபம் மிம்ம அணிகளரும் அணியால் வை இந்த துயில் பணி விதான நீள தூமலின் மீத்து நகலினி முத்தமாலை நைமு அடவார் வாழ்த்த தீர் மறையோர் சூழ இனிதின் கிருந்த வேலை இப்பொழுது மாப்பிள்ள வந்து உட்கார்ந்திருக்கிறார் உட்கார்ந்தவன எல்லாரும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறார் அப்பொழுது பெருமகற் கொடுக்க பெற்ற செடுமரை முனிவர் தாம் அருமையால் முன்சைமீமே அருந்தோ மனைவியாரும் பெருமகிழ்ச்சியினால் பாதம் விளக்குவார் பிள்ளையார் முன் உரிமையால் வெண்பால் உடன் எடுத்து ஏற்றி வந்தார் அவருக்கு அந்த பாத பூஜை பண்றது அப்படி பாத பூஜை பண்றது என்ன மணமக்களுக்கு வந்து பாத பூஜைன்னா அவங்க தாய் பாத பூஜை செய்து கொண்டு மணமக்கள் ஆசி பெறுவார்கள் உலகியல் திருமணங்களில் இது அருளியல் திருமணமானதுனால அந்த மணமகனுக்கே பாத பூஜை பண்ணி எல்லோரும் செய்கிறார்களாம் சரிங்களா அங்க ஏன்னா மணமகன் இப்ப எல்லாருக்கும் பெரியவர் மணமகள் எல்லாருக்கும் பெரியவர்கள் ஆகவே மற்றொரு பாத பூஜை பண்ணி அந்த இடத்தார்களாம் பந்து முன் எய்தித்தாம் செய்த மாதவத்தின் நன்மை நம்ப்தாண்டா நம்பி ஞான போனகற்பம் கந்த வார்குழலினார் ஒரு கரக நீர் எடுத்து வார்ப்புந்தியால் நினைவது யானும் புதிசடையானின் துண்ணிங்களா அந்த தன்னுடைய அந்த மகளை அங்கு கொடுக்கின்றவர் கரக அவர் கையில் பார்த்து அந்த கொடுத்தாராம் விரிப்பினால் விலைக்கு மீட்க புனித நீர் தலைமையொண்டு ஒரு பொருள் மாடத்துள்ளும் புறத்துள்ளும் தெளித்த பின்னர் உருப்பொழி பூரித்தார் அறுப்பொருள் அறுப்பு கிளைஞர் மேலும் தெளித்தனர் அறுபத்தோடும் அவர் பாதபூஜையிட்ட எடுத்து தலையிலிருந்து கொண்டு உணவாகவும் அதை வாயில் அமைத்துக் கொண்டரலாம் அப்படி செய்து பாருங்க பெரு கொலிஞானம் உண்ட பிள்ளையார் மனக்கிதனில் மறுப மங்கள நீர்வாத கரகமும் கோத்திரத்தின் தங்குளம் தெப்பியந்தன் அருநிதி பாவையாரை பிள்ளையார் கழித்தேன் என்றார் என்ன சம்பிரதாயிரத்து முழுமையாக அவர் கொடுத்த தாரை வார்த்தை என்னன்னு கேட்டா இனி அந்த பெண்ணினுடைய பொறுப்பு மனமகன் கையில் இருக்கு கையில் இருக்க அதுதான் அந்த தற்கொண்டான் திருவள்ளூர் தற்கொண்டான் சொற்காத்து இ மாறிடுமே திருமணம் செய்யற வரைக்கும் அப்பா பேரு திருமணம் முழுக்க அவனைதான் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் அதுதான் அந்த தாரவா இப்படி எல்லாம் அந்த பெண்ணை கொத்த அளித்தேன் என்றார் நற்றவக்கண்ணியார்கள் ஞானசம்பந்தர் சிங்கை பற்றுதற்குரிய பண்பியில் பழுதினர் பொழுதுன்னு பெற்றவருடன் பிறந்தார் பெருமனப்பிணையன்னாரை சுற்றமுன் சூழ்ந்து போற்ற கொண்டு முன் துணினார்கள் அப்பொழுது அவரும் வர ஏகமாம் சிந்தவர் வளப்பால் நாகமார் மனப்பேருள் அற்றவ கொடுந்தாரை மன்னி வீட்டிருந்த வெள்ளை மேகமோடி செய்யும் விளங்க வைத்தார் அந்த ஞான சம்பந்தரை அந்த பெண்ணை எடப்பாடு வைத்தார் ஏ பெருமான் எப்படி இடப்பக்கத்துல பெருமாட்டி கொண்டிருக்கிறாரோ அது போலத்தான் அதனால இவர் வளப்பால் இருக்க அந்த பெண்ணை வளப்பால் பண்ணிவிட்டா புனிதமை கோலனீடு கண்ட போதில் நல்ல மங்களங்கள் கூறி மனிதனும் தேவரானார் கண்ணிமையாது வாழ்த்தி அது எல்லாரும் பார்த்து வணங்குறார்களாம் வணங்கும் போது அது ரெண்டு பேரும் எப்படி மேகமோடு இசையும் மின்னு மேகமோடி இசையும் மின்னு கொடியன அந்த மேகத்தை போல அவரும் அதோட மின்னல் கூடிய பேருக்கு எனவே இதெல்லாம் எப்படினா அந்த மின்னு கொடியும் மேகமும் தோன்றிய மறைவா இந்த திருவுருவங்களும் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த புண்ணிய பேர் எது இருப்பதனால அந்த கோமியில மேகமோடி ஆனா இதே நிலைமையில சுந்தர்ப்பு வருகின்ற பொழுது பேர மாதிரி இருக்கு கற்போ பூங்கும் முருகனோ பெருபொடியால் என்று வருகின்ற பொழுது அவரெல்லாம் சில நாட்கள் குடும்பம் நடத்துகிறார் ரொம்ப நேரம் ஆகும் எனவே இது போல முறை மேகமோ இசையும் மின்னு குடிய விளங்க வைத்தாராம் பத்தி எல் குயிற்று பவளக்கால் பந்த நாப்பன் சித்திர விதானத்தின் கீழ் எடுந்த நிலனுக்கள் முன்பு முதல் மறை முறையினோடு பெருமான் பாதம் மேலத்தான் செய்ய திருநெல்லைக்கர் தான் இருந்து புரோகிதராக இருந்து இதெல்லாம் செய்யறதாம் மறை பொங்கி ஓங்க மங்கள வாழ்த்து நிறைவலை செங்கை பெற்ற நேரிலை அவர் முன் அந்த ஒரையணி முன்னூல்மாரர் புகரில் வென் பொறிகை அட்டி எரிவலை ஏத்தும் வேலை எரிவளம் கொள்ள திருநிலக்கர் என்ன செய்ங்களவெனிகளை சரி அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி அந்த திருமண நானை அணியுங்கள் சொல்ல அவர் அணிவிக்கும் போது இப்படி இப்படி சொல்ல எல்லாம் கொட்டும் மணமக்கள் வாழ்க நீடு வாழ்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்க என்னெல்லாம் சொல்லி வாழ்க்கலாம் அவர் தன்ன உடனே அப்படி அப்படி இருந்த இப்ப மாலை எல்லாம் மாற்றி கொண்டார்கள் மாலை மாற்றி இருக்கின்ற பொழுது தனித்தனியா இருந்தார்கள் கூட இருக்க மாட்டாங்க அந்த கையா அப்படி பிடித்துக் கொண்டு அப்படியே நேரடியாக காட்சி அளிக்கிறார் நம்முடைய ஞானத்து அப்போ அந்த பெண் அவர் தாம் வளமும் அந்த பெண் இரவுமாக இருந்து திருமணம் நிகழ பெற்று அவர்கள் கையை அவர் கையை இவருடைய கையில அப்படி பிடித்துக் கொண்டு உடனே எல்லோரும் அருமையாக எங்கேட்டா இந்த மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் பாடினது எங்க ஆமா அல்ல சீர்காடின்னு போட்டிருக்கும் ஆமா எங்க பாடுனது மதுரையில் மதுரையில எங்க பாடுனது தான் இருந்த இடத்துல மடத்துல இருந்த போது ஞான அப்பா வர்றார் யாரு இந்த அப்பா உடல் அப்பா வர்றார் இந்த உடலப்பா வரும்போது தீகாழிலிருந்து வர்றவர் தம்பியை தேடிட்டு மதுரையில வந்து பாக்கணும்னு வர்றார் அப்ப வந்து இந்த அப்பா கட்டம் இந்த அப்பா கேக்குற எனவே இந்த உடலப்பா கட்டத்துல உயிரப்பா பத்தி சொன்னது எங்க பாடினது மதுரையிலே தான் மடத்திலிருந்து சொல்லி இருக்கின்ற பொழுது பாடியது என்று சொன்னால்தான் உண்மையான இடமையை தவிர சீர்காழி சொல்லும் போது சீர்காழியில் இருக்கிற நிலைமை சொல்லுகிறார் அவ்வளவுதான் அந்த அந்த அப்பா அம்மாவை மாதிரியே இந்த அப்பாவையும் கருது எல்லாம் நாம் கருதுறோம் எனவே அந்த அருமையான மண்ணில் நல்ல மண்ணும் வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவிலை கண்ணில் அழுதரும் கடுமல வளனகர் பெண்ணின் அல்லாருடன் பெருந்தகி இருந்தது என்று சொல்லி மிக அருமையாக இரண்டு பேரும் கைப்பிடித்து நிற்கிறார்கள் அங்கிருப்பவர்கள் எல்லாம் ஆசிர்வாதம் மண்ணில் வணங்கிக்கிறாங்க ஆமா நீங்க பாருங்க பூர்த்தியில நமக்கு கணவன் மனைவி ஆக நாங்கள் நினைச்சி நாம போய் வணங்கிக்குவோம் இளமையில பதினாறு பன்னெண்டுல கல்யாணம் பண்ணும் போது அந்த மணமக்கள் எல்லாருக்கும் வணங்கிக்குவாங்க சசியத்தை படுத்திக்கும் போது அவர்களுக்கு நாம் அது போல இங்கே அது இளைய திருமணமாக இருந்தாலும் வந்தவர்கள் எல்லாம் வணங்கினார் வணங்குனா முன்னே சொன்னோம் இந்த மண்ணுலத்தவர்கள் விண்ணுல திருவர்கள் அங்கங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வராங்க இவர்கள் வணங்கி மகிழ்வதற்கு ஏறத்தாழ ஒரு ஒன்னரை மணி நேரம் ஆகும் எது இந்த நம்ம ஞானசம்மந்திர அந்த கைகோலத்தோட பிடிச்சி இந்த ஒன்னரை மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம் உடனே நமக்கு என்ன தராங்க திருநீ போ சாப்பாடு எல்லாமல்ல இறைவனுடைய திருவள்ளை மேற்கொண்டு நம்முடைய பிற்பகல் போதில் நம்முடைய முற்றுகல் தொடங்கி ஓரளவு நம்முடைய அந்த வரலாற்றை எண்ணி பார்க்கப்படுகிறோம் இப்பொழுது ஞானசம்பந்த திருமணத்தில் நல்லூர் திருமணத்தில் காலையில என்ன திருமணம் ஆகி அவருடைய நல்லாசியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விதம் நல்லாசியை இன்னும் கூட கூட்டம் இருக்குது இருந்திருக்கலாம் இருந்தால் நமக்காக அந்த திருக்கூட்டத்தின் எல்லாம் மிக விரைவில் திருநீர் பெற்று அவர் உடனே மீண்டும் திருமணத்திலே நாம் தொடருவோம் திருவுள்ளம் என்ன கைப்பிடித்தான் அந்த ஊழ இருந்தது கைப்பிடித்த உடனே அவருக்கு என்ன நினைவு வந்துட்டது நாம் இதற்காகவா பிறந்தோம் என்று ஒரு நினைவு வந்தது அந்த நினைவு வந்ததுனால அவர் எண்ணி பார்க்கிறார் அமது என்ன அறுப்புலையினாரம் அமலர் கைப்பிடித்து அங்கு ஒரு படும் உடைய பிள்ளையார் திரு உள்ளம் தன்னில் பெருப்புறும் அங்கியாவார் விடையுறுத்தவரே என்று திருப்பெருமனத்தை மேவும் சிந்தையில் தெளிந்து சொல்வார் அந்த கைப்பிடித்த அளவிலே அவருடைய நினைவெல்லாம் பெருமானத்தை ஏற்பணத்தில் அதையெல்லாம் பல பாட்டம் சொல்லியிருக்கேன் நமக்கு எல்லாருக்கும் நின்றா இருக்கிற இடரினும் தலைறம் பதிகத்திலேயே கூட பாருங்க இடையெனும் தலைரன் எனது நோய் தொழிறனும் உணகலன் தொழுதழுவியா பித்தோடு மயங்கியோர் பிரிவெனும் அத்தா உன் அடியலால் அறற்றாதன்னா உண்ணினும் பதிப்பினும் உரைகண்ணன் உண்மலர் அடியலால் உரையாதனா என்றலாம் சொல்லியிருந்த பொழுது வெப்போடு விரவியோர் விரிவனும் அப்பா உன் அடியலால் அறற்றாதன்னா என்னுடைய சிந்தனை முழுதும் பெருமாண்டத்திலேயே இருந்த இப்படி அந்த பெண்ணை கைப்பிடித்த உடனே இருக்கு எல்லாம் பெருமானுடைய திரு என்று கருதியவர் இரண்டாவது அந்த நெருப்பு வளர்த்து அந்த அக்னி சாட்சியாக திருமணம் செய்தார் அந்த அங்கியாவாரும் பெருமானி என்ற உள்ளத்துல அங்க அக்னிங்கிறது அக்னிங்கிறது நம்ம இறைவனுக்கு அடியவராயிருக்கிற அக்னி பகவான் அல்ல இறைவனே அவன் என்று கருதி அந்த சித்தியும் போட்டான் உண்டு என்ன கருதுகிறார் மந்திர முறையால் வித்த எரிவலமாக மாதர் தம் திருக்கையை பற்றும் தாமரை செங்கையாளன் இந்த இல் ஒழுக்கம் வந்து சூழ்ந்ததி இவள் தன்னோடும் அந்த சிவன் தால் சேர்வன் என்னும் ஆதரவு பொங்க என்ன வந்ததுன்னா திருவண்ணான மீண்டும் போய் நம்ம இந்த உலகியல் வாழ்வுல வந்துட்டோம் அருளியல் வாழ்வுல தலைப்பட்டனுடைய சிந்தனைகள்லாம் மாறி போய் இனி உலகியல் வாழ்வுகள்ல வந்துட்டது என்று கவலைப்பட்ட வீடு பேர் அடைகின்ற பொழுது யாரும் கைப்பிடித்தாயிற்றோ அந்த பெண்ணோடுதான் போகும் ஏன் ஏற்கனவே திருமணம் ஆகாத முறையில் இருந்தா இந்த தன்னுடைய ஆன்மா தான் மட்டும் சென்று புத்தி பேரடையலாம் இப்பொழுது எப்ப ஊராரடைய நம்முடைய உலகம் அறிய இந்த மாதிரிலாம் திருமணம் என்று அது பெண்ணையும் கைப்பிடித்தாயிற்று அப்ப தாம் பெற்ற பேரு யாரும் பெறணும் அந்த மனையாளம் பெருமனுக்கு ஆனா அது அந்த மாதிரி அம்மையிலே சென்று நம்ம இன்பம் பெறணுமே தவிர இம்மையிலிருந்து எல்லாரும் போல உலகத்துல இருந்து உலகத்தை உலக வாழ்வெருப்பில் என்ன வந்து ஒரு போது என்ன செய்கிறாராம் உள்ள மலர் பெரும் கிளையும் தொண்டர் கூட்டமும் மல்கி சூழ அலைகள் மெஞ்ஞானம் தொல்லை அரை ஊறும் உலகில் எம் அருங்கும் நீங்க உடன் அணிந்தருட வேண்டி உல மனம் ஒரு வித்தார்த்தம் கோயிலை நோக்கி வந்தா என்னன்னா இப்ப எரிவலம் வந்தவர்கள் வந்தா என்ன மாப்பிள்ள மாறி உக்காராங்க ஆமா வந்த பிறகு மாப்பிள அம்மானி இப்படி உட்காரு தம்பி உட்காருன்னு சொல்லுவாங்க இவர் மாதிரி எரிவலை வந்தவன் அப்படி உட்காருன்னு சொல்லுவாங்க மேல மேடை மனமேடிக்கு வருவாரு நினைச்சாங்க இவர் எரிவலை வந்தவர் அப்படியே கையோட திருக்கோயிலுக்குள்ள விளைஞ்சாரு எங்க பெருமானுடைய திருக்கோயில் சரி நீங்கள் மற்றவராக இருந்தால் தம்பி தம்பி எங்கே வா அப்புறம் கும்பிட போகலாம் நீங்க உட்காருன்னு சொல்லுவாங்க இவர் தான் பெரிய ஞானியா இருக்காரு அதனால அவர் போறப்போக்கில் விட முடிய தவிர அவரை அழைத்து யாரும் திரும்ப இங்கே உட்காருங்கன்னு சொல்றதுக்கு இல்லை யாருங்க அறுக்குது சரி எங்கேயும் அப்படி திருவிழம் போறாருன்னா அவரோடு இவர்கள் தொடர வேண்டியிருக்க தவிர இவர்கள் வழி அவரை நிறுத்த முடியும் நிறுத்தக்கூடாது என்றும் கருணாங்க அதனால கைப்பிடித்தவாறு அப்படி கோயிலுக்குள்ள போனாராம் என்ன மாப்பிள்ள அப்படி போறாரு அப்படின்னு சிவசிவ நாமம் போகும்னு எல்லாம் அப்படி வந்தாங்க சிவன் அமர்ந்தருளும் செல்வ திரு பெருமன்துளிய வந்தார் தலைப்படும் சார்பு நோக்கி கூட நவ பாதம் கூட்டும் என்னும் நல் உணர்வு நல்கே எப்பொழுது என்னை அம்மா அப்பான்னு சொல்லி குலத்தங்கள்ல இருந்து போது நீயே வந்து ரெண்டு பேருமா எனக்கு பால் குடிக்கிற அப்ப இந்த அப்பா எங்க பண்றாங்க உடல் அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்கு அப்பா தானும் தன் தையலும் ஆய் வந்து அருமையா ஞானப்பால் கொடுத்து அந்த கருத்து செய்வார் என்ற உணர்வு மீண்டும் அதோடு காதல் மெய்பதிகம் அருமையான பதிகம் கல்லூர் பெருமனம் எடுத்து கண்டோர் ஈதரு பிரவி பாசம் தீர்த்தல் நாதனி நல்லூர் மேவும் பெருமன நம்பி உன் பாதமை நீடல் தீரும் பருவம் ஏன் என்று பாட காலையில ஒரு அருமையான அற்புதமான ஒரு வேலை செஞ்சாங்க பன்னெண்டாம் திருமறை வருகின்ற பொழுது என்ன பண்ணாங்க கூற்றாயினவாருடைய அந்த பதிய பெரிய புராண பாடலை சொன்னாங்க ஆனா பெரிய புராண பாடலை எப்படி சொன்னா கூற்றாயினவாறு என்ன பண்ணோம் என்னது அந்த அமைப்புல பாடினாங்க காலையில பாடு போ அதுல இருந்து என்ன ஒண்ணு விலையும் கொள்றோம்னு கேட்டா நம்முடைய பெரிய புராணத்துல செய்கிறார் பெருமான் பல பதிகங்களை எடுத்தாளுகின்ற பொழுது அந்த பதிகம் எந்த பண்ணோடு அமைவுற்று பாட்டை வரலாற்றை உடல் இல்லை வேற எது நம்ம இலக்கியத்துல இல்லை சத்தியம் தமிழ் இலக்கியத்துல இந்த மாதிரி ஒரு இலக்கியம் பன்னோரு பன்சுமந்த பாடல் சொன்னா நீங்க பதினோரு திருமுறை பன்சுமந்த பாடல் என்று போல பெரிய புராணமும் பன் சுமந்த பாடல்கள் பல இருக்கின்றன இந்த மூவருடைய வரலாற்றையும் பேசுகின்ற பொழுது பதியங்களையும் அங்காங்க எடுத்து சொல்கிறார் அந்த மூருடைய பாடலை எடுத்து சொல்கின்ற பொழுது என்ன செய்கிறார் அந்த பாடலை எந்த பண்ணுடையதோ அந்த பாடலை மாதிரி தன்னுடைய பெரிய புராண வரலாற்று பாடலை நட்ட பாடல் இது நட்ட பாடல் அது பெரிய புராணத்திலேயே வரலாறு எழுதிய அமைப்புல பன்சுமந்த பாடல் காணப்படுகிறது என்றால் பெரிய புராணம் ஒன்றில் தான் காணப்படுகிறது ஒருவன் என்னும் ஒருவன் காண அது என்ன தீரும்னா இப்ப நல்லா நல்லா முறையிலே முறையா படித்தவர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க அது என்ன ஆசைன்னா மொத்த எத்தனை பாடல்களை முகர்க்கிறார்கள் மூவர் தமிழ் அந்த மூவர் தமிழை முகர்க்கின்ற பொழுது எத்தனை பாடல்களை இந்த பன் சுமந்த பாடலுடைய வரலாறு அமைக்கிறார் இன்றைக்கு வந்து இருக்கிற உணர்வுல இன்னும் மேலோங்கி போலாம் மேலோங்கி போகின்ற பொழுது பெரிய புராணத்தில் காணும் பன் சுமந்த பாடல்கள் என்று அதுதான் எப்படியாவது நம்முடைய பெரிய புராண பதிப்புல தர்மியாதீன பதிப்புல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதுல இப்ப காலையில பாடினாங்க இத இந்த சிந்தனையில கொஞ்சம் அதிகமாக செலுத்தி இருக்கு நம்முடைய ராமச்சந்திரன் சில பாடலாம் குறிச்சு கொடுத்தார் நம்முடைய திருவிட முழுதூர்ல சம்பந்த ஓதுவாருன்னு இருக்கார் அவர் இதை முழுதுமே இது பண்ணி வச்சிருக்கார் ஐயா நீங்க தோத்துடுங்க பெரிய புராணத்தில் காணும் பன் சுமந்த பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டார் அது ஞான சம்பந்தர் பாடல்களில் பதியங்களில் சேக்கிடா முகந்தெடுக்கிற பதியங்கள் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு இருக்கு எண்பது எண்பத்தி அஞ்சா பதியங்கள் இருக்குது அதுபோல அப்பர் சுவாமியுடைய பதியத்துல அவர் அவருடைய பாடலை முகந்திருப்ப காலையில கூட்டாயின மாதிரி பண்ணாங்க எண்டுகேன்னு சொல்லி வரைக்கும் கடைசியும் பதிகம் யாரு வரைக்கும் ஒரு எண்பத்தி எண்பத்தில அறுபத்தஞ்சு அறுபத்தி இருக்கு சுந்தரர் பதியங்கள் நூத்தி ஒரு பதியம் தான் கிடைச்சிருந்த முகந்தெடுப்பது ஒரு எண்பத்தி அஞ்சு எனவே எண்பது எண்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது அறுபது நூத்தி இருநூத்தி இருபது ஏறத்தாழ இதெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறோம் உட்காந்து it will be